வணக்கம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அருணாச்சல பிரதேச அரசு இன்டர்நேஷனல் டிரைபல் ஃபிலிம் பெஸ்டிவல் எனும் சர்வதேச பழங்குடி திரைப்பட விழாவை ஏற்பாடு செய்வதற்காக கோவாவின் பொழுதுபோக்கு சங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இரண்டு இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் ஆய்வுப்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக மூன்று சமீபத்தில் அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரலாக இருந்த ஜான் ரொனால்டு அப்பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நான்கு நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி அன்று சீனா புதிய தலைமுறை ஸ்டெல்த் ஆளில்லா, இல்லா யூஏவி சிஹெச் என்ற வான்வழி வாகனத்தை அறிமுகப்படுத்தியது ஐந்து Ministry of Women and Child Development எனும் மகளிர் மற்றும் குழந்தைகள் அபிவிருத்தி அமைச்சகம் பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக மகிழா ஹி ஹாத் என்ற ஆன்லைன் மார்க்கெட்டிங் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது இனி இன்றைய நட்டனை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் காலமான கேபி பி எந்த துறையை சார்ந்தவர் இரண்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேடியாலஜி எனும் சர்வதேச கதிரியக்க என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று மலபார் கோல்ட் இன் குளோபல் எஜுகேஷன் அவார்டு எனும் உலக கல்வி விருதினை பெற்றவர் யார் நான்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எனும் சர்வதேச விண்வெளி நிலையம் அமெரிக்கா ரஷ்யா கனடா ஜப்பான் மற்றும் ஐரோப்பா நாடுகளுடனான ஒத்துழைப்பு எந்த ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது ஐந்து சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆந்திர மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் ஒன்றை தொடங்குவதற்காக அனுமதி வழங்கியுள்ளது இது இந்தியாவின் எத்தனையாவது உயர்நீதிமன்றமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி